ஒரு நீதி தன் முன் உள்ள வழக்கை ஆராய்ந்து தீர்ப்பு கூறினால் அவருக்கு இரண்டு நன்மைகள் உண்டு அவர் உண்மை அறிவதில் நன்கு ஆராய்ந்தும் தவறுதலாக தீர்ப்பு கூறிவிட்டால் அவருக்கு ஒரு நன்மை உண்டு என்று நபி செல்லம்லாகும் அனைத்து நபி செல்லம் அவர்கள் கூற கேட்டேன் ஏழு மூன்று முஸ்லிம் ஒன்று ஏழு